அல்லாஹின் நல்லே உலகம் முழுவதுமே ஒரு நாட்டினுடைய அதிபராக யார் தேர்வு செய்யப்படவிருக்கிறார் என்கிற ஒரு பரபரப்பான ஒரு செய்தி கடந்த ரெண்டு நாட்களாக எல்லா ஊடகங்களிலும் முக்கிய இடம் பெற்றிருப்பதை நாம் எல்லாம் அறிவோம் அமெரிக்காவுடைய அடுத்த அதிபர் யார் என்கிற ஒரு போட்டி அதில் என்ன முடிவானது என்று தெரியவில்லை இந்த நேரத்தில் நாம் எல்லாம் இஸ்லாம் முஸ்லிம்கள் அவர்கள் ஆட்சி செய்த காலத்திலே ஜனாதிபதிகள் அதிபர்கள் எப்படி இருந்தார்கள் ஒரு அதிபருக்கான தகுதி என்ன ஒரு தலைமைக்கான தகுதி என்ன என்பதையெல்லாம் நாம் சற்று எதிர்பார்க்க தொடங்கிவிட்டிருக்கிறோம் உலகத்திலே பல நாடுகளிலே தேர்தல்கள் அதிபர்கள் ஜனாதிபதிகள் மாறி மாறி வந்தாலும் கூட அமெரிக்காவினுடைய இந்த தேர்தல் இவ்வளவு முக்கியத்துவப்படுத்துவதற்கான காரணம் என்ன அதற்கு பின்னாலும் கூட பெரிய வரலாறு இருக்கிறது ஒரு காலகட்டத்தில் இஸ்லாமிய நாட்டில் யார் ஹலீஃபாவாக வரப்போகிறார் அதுதான் உலக மக்களுடைய கவனங்களையெல்லாம் இருக்கும் அப்படி ஒரு காலம் இருந்தது எல்லோரும் நம்மை திரும்பி பார்த்த ஒரு காலம் யார் இஸ்லாமிய நாட்டினுடைய அடுத்த ஜனாதிபதி அடுத்த அதிபர் யார் என்ன எல்லோருமே நம்மை பார்த்த ஒரு காலம் ஆனால் அந்த வரலாறு படிப்படியாக அது ஒழிக்கப்பட்டு இஸ்லாமிய சிலாபத்தினுடைய அந்த முழுமையான வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலோடு ஒழிக்கப்பட்டது துருக்கிய சிலாபத்து ஒலிக்கப்பட்டதோடு அது முழுக்க முழுக்க ஐரோப்பியர்களுடைய கிறிஸ்தவர்களுடைய ஒரு சூழ்ச்சியின் அடிப்படையில் நடந்தது இந்த இஸ்லாமிய சிலாபத்து முறை அதிபர் முறை முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் முஸ்லிம்களுக்கே கூட அந்த வரலாறு தெரியக்கூடாது அதான் உண்மையா கூட இன்னைக்கு நமக்கு யாருக்காவது சிலாபத்துடைய வரலாறு தெரியுமா சரியா அப்படித்தான் அவர்கள் செய்தார்கள் இந்த சினாசத்துடைய வரலாறு என்பது முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்று சூழ்ச்சி சென்றான் அதனுடைய விளைவாக ஒரு இஸ்லாமிய சலீஃபாவாக மக்கள் எப்படி பார்த்தாங்களோ அந்த இடத்துல அமெரிக்காவை கொண்டு வந்தான் இன்னைக்கு அமெரிக்கா தான் அதிபதி மாதிரி அங்கே தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அதிபரை பொறுத்து உலக அரசியலில் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் வரப்போகுது இது திட்டமிடப்பட்ட ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் அதில் நம்முடைய பதவி நம் மிகப்பெரிய அளவிலே அடங்கியிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அருமையானவர்களே நான் இந்த நேரத்தில் சுருக்கமாக அதைத்தான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் ஒரு தலைவர் அவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் சலவா அலிஸ்வலம் அவர்களது வாழ்வில் இருந்து அவர்களுக்கு பின்னால் வந்த ஹலீஃபாக்கள் வாழ்வில் நாம் சில முன்மாதிரிகளை எடுத்துக்காட்ட விரும்புகிறோம் முஸ்லிம்கள் இந்த வரலாறை தெரிய வேண்டும் என்பது மாத்திரமல்ல உலகத்திற்கு சொல்ல வேண்டும் இன்றைக்கு அதிபருக்கான தகுதி என்ன இன்னைக்கு உலகம் முழுவதும் பணம் உலகம் முழுவதுமே செல்வம் இன்னைக்கு அமெரிக்காவிலுமே கூட இரண்டு வேட்பாளர்களுமே கணிசமான அளவில் காசை இறைத்திருக்கிறார்கள் பணம் இருந்தால் மட்டும்தான் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக அதிபராக ஆக முடியும் என்பது இன்றைய ஜனநாயகத்தினுடைய எழுதப்படாத விதி அதில் நம்ம நாட்டை கேட்கவே தேவையில்லை அதிலும் தமிழ்நாட்டை கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது இங்கு ஆட்சியில் இருப்பவர்கள் ஒரு காலத்தில் எப்படி இருந்தார்கள் அவர்களுடைய சொத்து என்ன என்பதை எல்லாம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது அதிகாரத்திலிருந்து சென்ற பிறகு இன்னைக்கு உலகத்தினுடைய கதி இந்த நோக்கிலே போய்கொண்டிருக்கிறது அருமையானவர்களே ஒரு தலைமைக்கான தகுதி பெருமானார் செல்லா அலுலாம் அவருடைய வாழ்க்கையில நாம பார்த்தோம்னா பல விஷயங்களை நாம சொல்லலாம் மிக முக்கியமாக எடுத்து பார்த்தால் ஒரு ஆட்சியாளர் அவர் எல்லா மக்களுடைய மதங்களுடைய உணர்வுகளை மதிக்க வேண்டும் இதுதான் முதல் விஷயம் எல்லாருடைய உணர்வுகளை மதிக்க வேண்டும் இது இஸ்லாம் கற்றுத்தருகிறது இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் அப்படி நடந்தார்கள் வரலாறு முழுக்க அப்படி உதாரணங்கள் இருக்கிறது பெருமனார் சரதா அழிசன் அவர்கள் மனிதகுலத்தில் சிறந்தவர்கள் எல்லா நதினார்களை விடவும் சிறந்தவர்கள் ஆனாலும் கூட மதீனா உனபொறாவிலே யூத யூதர்களும் வசித்து வந்தான் யூதர்களும் இருந்தான் அவங்களுக்குன்னு ஒரு வேதம் இருந்தது தௌராத் என்று ஒரு வேதம் அவர்களுக்குன்னு ஒரு நபி இருந்தாங்க மூசா அலஹி இஸ்லாம் பெருமான் செல்லுல்லா ஹிசன் எந்த கட்டத்திலும் முஸ்லீம்களுக்கு இதை போதித்தது கிடையாது யூதர்களுடைய மனதை புண்படுத்தாதீர்கள் அவனுடைய மனத்தை வந்து புண்படுத்துங்கன்னு சொல்லி கொடுத்ததில்லை இன்னும் சொல்லப்போனா யூதர்களும் வாழக்கூடிய அந்த சமூகத்தில் மூசா அலஹிஸ்லாமை விட எந்த நவியையும் விட என்னை சிறந்தவர் என்று சொல்லாதீர்கள் ஏன்னா அங்கதான் பிரச்சனை வரும் பெருமனார் செல்லிசன அவர்கள் தான் சிறந்தவர்கள் ஆனாலும் யூதர்கள் வாழ்கிற இந்த சமூகத்தில் நீங்க என்ன சிறந்தவருன்னு சொன்னீங்கன்னா அவங்களுடைய மனசை காயப்படுத்தும் அவர்களுடைய மனதை புண்படுத்தும் அதனால பெருமனார் செல்லிசனூர் நபிமான்களுக்கு மத்தியிலே மற்றவர்களை விட என்னை மேலானவன் என்று சொல்ல என்று சொன்னாங்க அப்படி சொன்னதுக்கு என்ன காரணம் அங்கே வசித்தர்கள் சஹாபி பெருமனார் அலிஸ்லாம் என்று சொல்ல இவர் கோபத்தில் அவர் அடிச்சர் பெருமனார் சல்லா அலிஸ் அவர்களிடத்தில் இந்த வழக்கு வருகிறது இன்றைக்கு பிரான்ஸ் அதிபர் எப்படி என்பதையும் பாருங்கள் பெருமானார் அவர்களை பற்றி ஒரு கேளு சித்திரம் வரையப்படுகிறது அதிபர் சொல்கிறார் தடுக்க முடியாது நான் இதை ஆதரிப்பேன் என்று சொன்னார் பெருமானாருடைய கேலி சித்திரம் வரையப்பட்ட நேரத்தில் முஸ்லிம்கள் அவ்வளவு தூரம் கொதிப்படைந்தார்கள் ஆனால் அந்த அதிபர் பொறுப்பாக நடக்கலை இங்க ஒரு சகாபி ஒரு யூதரை அடிச்சபி சிறந்தவர் பெருமனார் சரதாசன் எப்படி நடந்தார்கள் அந்த முஸ்லீமை கண்டித்தார்கள் நீ செய்தது தவறு மூசா அலை விட என்னை சிறந்தவன் என்று நீ சொன்னது தவறு சொல்லிவிட்டு சொன்னார்கள் நாளை வறுமை நாளிலே முதலில் எழுப்பப்படக்கூடியவனாக நானே இருப்பேன் கபிரில் முதல்ல நான்தான் இந்திப்பேன் ஆனா அப்படி எழுந்திருக்கிற போது எனக்கு முன்னால் மூசா அலிஸ்வலா அல்லாஹுடைய அரிசை பிடித்து கொண்டு நிற்பார்கள் நான் தான் முதல்ல எழுப்பப்படுவேன் ஆனால் எனக்கு முன்னாலும் நிற்பாங்க அதுக்கு என்ன காரணம் அதையும் சொல்லி காட்டாங்க ஒரு நுணுக்கமான விஷயம் ஏன் அலிஹிஸ்லா பெருமானாருக்கு முன்னால் அல்லாவுடைய அரிசை பிடித்துக் கொண்டு நிற்கிறார்கள் எல்லா மனிதர்களுக்கும் ரெண்டு மூர்சியாகதும் இருக்கிறது ரெண்டு சூர் முதல் சூறு ஊதப்பட்டதும் எல்லாம் இறந்து போயிடுவோம் ரெண்டாவது ச ச ச எல்லார எப்படுவோம் இது எல்லாருக்கும் நடக்க போகுது இதுல மூசா அலி இஸ்லாமுக்கு ஏற்கனவே ஒரு சூர் ஊதப்பட்டு அவர் மயக்கமடைந்து மூர்சி ஆகி போயிட்டார் அவர் வாழ்ற காலத்திலேயே அல்லாஹ் ஆசைப்பட்டாங்க இல்லையா தூர்சினா மலையில பாக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அல்லாஹ் சொன்னா பார்க்க முடியாது அப்படி பார்க்கணும்னா இந்த மலையில என்னுடைய ஒலி இறங்கும் உமக்கு சக்தி இருந்தா பாரு அல்லாஹுடைய ஒலி அந்த மலையில இறங்கிய போது அல்லாஹ் சொல்வது போல விழுந்துட்டாங்க அது உலகத்துல மூசா அலிஸ்லாமுக்கு நடந்த முதல் சூர் என்று உலகம் சொல்லுவாங்க அவருக்கு ஒரு சூர் ஊதப்பட்டு அதனால மருமையில இரண்டாவது சூர் அவருக்கு இல்ல அதனால அவங்க பெருமானா இருக்கு முன்னால அல்லாவுடைய அரிச பிடித்து கொண்டு நிற்பாங்க சொன்னாங்க என்னை விட எந்த நபியையும் உயர்ந்தவர் என்று சொல்லாதீர்கள் இது ஒரு பொறுப்பான தலைவருக்கு அழகு என்பதை அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்தாங்க அது மாத்திரமல்லி இஸ்லாமை பற்றி திருப்புற அவனுடைய வரலாறு வருகிற போது அல்ல ஒரு விஷயத்தில் அவங்கள கண்டிக்கிறான் அவங்களுக்கு நடந்த ஒரு நிகழ்வுக்காக அல்ல அவங்கள கண்டிக்கிறான் அந்த வரலாற்றை படிக்கிற யாரா இருந்தாலும் யூனிசு அலஹிஸ்லாமி பற்றிய மதிப்பு கொஞ்சம் குறையும் ஏன் வரும் பெருமனார் எவ்வளவு பணிவாக அடக்கமாக சொன்னார்கள் யூனுஸ் அலஹிஸ்லாமி விட என்னை சிறந்தவன் என்று சொல்லாதீர்கள் என்று பெருமனார் செல்ல கட்டுக் கொடுத்தாங்க இது ரசூல் செல்வாசன் அவர்கள் மனித இனத்துக்கு காட்டி கொடுத்த அழகான வழிமுறை ஒரு அதிபர் ஒரு தலைவர் எல்லா மதங்களையும் மதிக்க வேண்டும் எல்லா மதத்து மக்களுடைய உணர்வுகளை மதிக்க வேண்டும் ஏன்னா இது இன்றைக்கு உலகத்தில் சொல்லப்பட வேண்டிய ஒரு முக்கிய விஷயம் இன்னைக்கு அதைத்தான் ஐரோப்பிய கிறிஸ்தவர்கள் திட்டமிட்டு முஸ்லிம்களை நோகடிக்க வேண்டும் முஸ்லிம்களை வந்து ஒதுக்க வேண்டும் என்பதற்காக இதை செய்கிறாங்க ஆனால் முஸ்லிம்கள் ஒரு காலம் அப்படி நடந்தது கிடையாது எந்த நபியையும் இழிவுபடுத்த நம்முடைய மார்க்கத்தில் அனுமதி இல்லை இது தலைவருக்கான ஒரு இலக்கம் விஷயம் என்ன ஒரு தலைவருடைய வாழ்க்கை எளிமையாக இருக்க வேண்டும் அதுதான் பெருமானார் செல்லும் ஆளுஷனுடைய வாழ்க்கையை நாம சொல்லவே தேவையில்லை எவ்வளவு எளிமையாக வாழ்ந்தார்கள் அவருடைய வீட்டில் என்ன இருந்துச்சு அதை கூட சகா சொன்னாங்க பெருமானார் செல்லும் ஆலோசனுடைய வீட்டில் என்ன பொருள்கள் இருந்தன எதையும் விட்டு வைக்கல அவ்வளவு எளிமையான ஒரு வாழ்க்கை இரவில் பெருமானார் தொழுவாங்க ஒருத்தர் தொழுதான் ஒருத்தர் முன்னால படுக்கிறதுக்கு கூட இடம் இருக்காது நிம்மதியா படுக்க முடியாது பெருமான சஜிதா செய்வதாக இருந்தா ஆயிஷாவுடைய கால் நீட்டப்பட்டிருக்கும் அந்த காலுக்கு மேலதான் சஜிதா செய்யணும் தான் அவனுடைய வீடு அணி ஆயிஷா ரதீவா சொல்லுவாங்க இரவு நேரத்தில் அல்லாவுடைய தூதர் எழுந்து நான் அவர்களுக்கு குறுக்கே ஒரு ஜனாதா மாதிரி படுத்து கிடப்பேன் அப்படி சொன்னாங்க ஒரு ஜனாதா மாதிரி பெருமானார் சலதா அளித்தவர்கள் சஜிதா செய்ய வந்தால் என்னுடைய காலை தொடுவாங்க நான் மடக்கிக்குவேன் அவங்க சஜினா செஞ்சுட்டு மேல போனதும் காலை நீட்டிக்குவேன் இப்படித்தான் அல்லாஹுடைய தூதருடைய வீடு இருந்தது அவ்வளவு எளிமையான வீடு பெருமானார் செல்லா அலிசனுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்துச்சு பின்னால் வந்த சலீஃபாக்களும் அப்படிதான் இருந்தானே அப்ப ஏழ்க்கு உதாரணம் அது மாத்திரமல்ல பெருமானார் செல்லா அலிசன் அவர்கள் ஏழைகளோடு மிக நெருக்கமா பழகுவாங்க ஏழைகளோடு அவனுடைய உறவு கூற ஏழைகளோடு தான் ஏழைகள் வீட்டுக்கு போவாங்க பாட்டி இருப்பாங்க ஒரு அநாதை இருப்பாங்க செல்லிசன் அவர்கள் அடிக்கடி ஹதரத் உம்மசுலை வீட்டுக்கு போய் அங்க சாப்பிடுவாங்க என்ன வைத்து சாப்பிடுவாங்க சாப்பிட்டு சொல்லுவாங்க வாங்க எல்லாரும் தோறலாம் சொல்லி எல்லாரும் தோறலாம் பெருமனார் செல்ல ஆரீசன் அவர்கள் சுருக்கமான எண்ணிக்கையில நஃபில் ஜமாத்தாக தோறலாம் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் நிறையா சாப்பிட்டு போட்டு வாங்கால நெல்லுங்க பெருமனார் சிறதாசினால அனசு நிப்பாரு குழந்தை பின்னால பெண்கள் நொழுது பெருமனார் சரதாடித்தனம் துவா செய்வாங்க ஏழைகளுடனான உறவு பெருமனார் சரதா அடித்தனம் ஒருகளுக்கு அப்படி இருந்தது இன்றைக்கும் கூட நமது நாட்டுடைய பிரதமரும் அவ்வப்போது அப்படி காட்ட முயற்சிக்கிறார் நானும் சாதாரண மக்களோடு உரையாடுகிறேன் சாதாரண மக்களோடலாம் நான் பேசுகிறேன்னு சொல்லி ஆனால் அது எவ்வளவு பெரிய நாடகம் நடிப்பு நமக்கு தெரியும் யதார்த்தம் வேறு நாடகம் வேறு உண்மை வேறு நடிப்பு என்பது வேறு அவரும் அப்படி காட்ட முயற்சிக்கிறாரு சுள் சிறந்த அழைத்த அவர்களிடத்தில் அந்த பகட்டு என்பது கிடையாது பெருமானார் சிறந்த அழைத்தவர்கள் ஏழைகளைத்தான் உண்மையாக நேசித்தாங்க அவங்களோட தான் இருப்பாங்க பெருமானார் போருக்கு செல்கிற போது படைகளை அஞ்சு பிரிவாக பிரிப்பாங்க அஞ்சு அணியாக இருக்கும் அதில் கடைசி அணி யாருன்னு சொன்னால் ரொம்ப சாதாரண மக்கள் ஒன்று அவங்க கால்நடையாக வருவாங்க அல்லது அவங்கள்ட்ட வாகன பிராணி இருக்கும் அது ரொம்ப மெலிஞ்சிருக்கும் வேகமாக செல்ல முடியாது இந்த சுழல் சலாச்சும் இந்த முன்னால் போகிற படை வீரர்களோடு போகமாட்டாங்க இந்த பின்னால் வர்றாமலே பலவீனமான மக்கள் இவங்களோடு தான் வருவாங்க அதுக்கு காரணம் சொன்னாங்க நீங்கள் பலவீனமான மக்களோடு இருக்கும் வரை தான் அல்லாவுடைய உதவியும் அல்லாவுடைய இதுக்கும் உங்களுக்கு கிடைக்கும் பலவீனமான மக்களை கொண்டுதான் அல்லாஹுடைய உதவியும் இருக்கிறது அல்லாஹுடைய விருந்துக்கும் இருக்கிறது காயப்படுத்துகிறோம் இது வந்து ரொம்ப தவறான வார்த்தை அவர்களுடைய பார்வையில விஐபி யாருன்னா ஏழைகள் விஐபி ஏழை எளிய மக்கள் தான் பெருமானாவில விஐபி அவங்களுடைய சபையில யாருக்கு கண்ணியம் ஏழைகளுக்கு தான் கண்ணியம் பெருமானார் செல்லிசன் அவர்கள் ஏழை மக்களோடு உறவாடுவாங்க ஒரு அதிபருக்கு ஒரு தலைவருக்கு அது அழகு பெயர் ஒரு கிராமவாசி கிராமத்தில் இருந்து சில கொண்டு வந்து பெருமானார் செல்லா அலிசன் அவர்களுக்கு அன்பளிப்பு கொடுப்பார் அவர்கள் பதிலுக்கு மதீனாவுடைய பெயருச்சம்பளங்களை அவருக்கு அன்பளிப்பு கொடுப்பார் அவர் அவ்வப்போது தான் மதினாவுக்கு வருவார் எப்போதும் வரமாட்டார் பெருமனார் சரதாரியத்தின் அவர்கள் மதீனாவுடைய கடை விதிக்கு போனால் அவரை தேடுவாங்க யார ஜாக தேடுவாங்க அப்படியே பார்ப்பாங்க எல்லாரும் நினைப்பாங்கன்னா நம்பி நம்மளை தான் பார்க்கிறாங்க நம்மளை தான் பார்க்கிறாங்க ஒத்து ஊத்து பார்ப்பாங்க ஆனால் யாரையோ தேடுவாங்க அந்த ஜாகிர் பார்த்தீங்கன்னா அவர் கருப்பு நிறத்தவர் உடலோ பருமன் பார்ப்பதற்கு அழகே இல்லாதவர் அப்படிப்பட்ட மனிதர் நாம் அந்த மாதிரி ஆளுகளை எல்லாம் ஒரு சைஸா நினைப்போம் ஒரு சைஸா தான் நம்ம இந்த தோற்றம் அல்லா கொடுக்கறது அழகு அழகு இல்லாம போறதெல்லாம் இதுல யாரு யாருக்கும் உயர்வுத்தாலும் இல்லை ரசுல்சலாக மதீனாவுடைய வீதிக்கு வந்து அவரை தேடுவாங்க எங்க சாஹி எங்க சாகிரு தேடுவாங்க ஒரு நாள் அப்படித்தான் பார்த்தாங்க அவர் ஓரத்தில் இருக்கிறார் எங்கேயோ ஓரத்தில் இருக்கிறார் ரசுல்சனதாசன் அவர்கள் அப்படியே தெரியாம வந்தாங்க வந்து அவருக்கு பின்னால் அப்படியே இடுப்போடு அவரை சேர்த்து கட்டிக்கொண்டு இந்த அடிமை யார் என்னிடமிருந்து வாங்க போறதுன்னு கேட்டாங்க இந்த அடிமை வாங்குறீங்களா அப்படின்னாங்க அவருக்கு யாரும் தெரியல முதல்ல அப்புறம் பார்க்குறாங்க பின்னால தன்னை தூக்கி கொண்டு நிற்பது ஒரு சுல்செரல்லா அரசு அவர்கள் என்று அவர் சொன்னார் யார சூழல்லா இருந்திருந்து இந்த அடிமைப்பையா விற்க போறீங்க என்ன வித்தா ஒன்னும் காசு கிடைக்காது நான் பெருமதிப்பு என்ன மதிப்பு இருக்க போது நான் ஒரு கருப்பு நிற அதிகேன் ஒரு பருமனா இருக்கிறவன் எனக்கு எந்த மதிப்பும் இல்லைன்னு சொல்லி பெருமனா சுரல்ல அரசு சொன்னார்கள் மக்களிடத்தில் உனக்கு மதிப்பு இல்லாமல் இருக்கலாம் அல்லாஹிடத்திலேயே உங்களுடைய மதிப்பு அதிகம்னு சொன்னான் இது பெருமளாருடைய வாழ்க்கை இது ஒரு தலைவருடைய இந்த வீட்டுக்கு போங்க நான் சொன்னேன்னு சொல்லுங்க பெண் கொடுப்பாங்க இது அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கை ஒரு தலைவர் என்றால் இப்படி இருக்க வேண்டும் என்பதை பெருமனார் அவர்கள் காட்டி தருந்தார் ஏழைகளை பார்த்தா அழுதுருவாங்க நமக்கு ஏழைகளுடைய தோற்றத்தை பார்த்தா அருமையானவர்களே நாம் வெளியே போகிறோம் இதுமே ஏழைகள் இருக்க நாங்கள் சில நேரங்களில் பள்ளியாசில் விட்டு போனால் வயசான சில பெண்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க இரவு நேரங்களில் மழை குளிர் அவளை பார்த்தாலே நமக்கு அழுக வரணும் உண்மையிலுமே பெரும்பான் காலத்தில் மசூது நபவிலும் அப்படி ஏழைகள் வருவாங்க நவிசல காலத்தில் அவங்களை பார்த்தா அழுதுருவாங்க ஒரு நாள் முதற் கூட்டத்திலிருந்து அப்படித்தான் சில ஏழைகள் வந்திருக்கிறாங்க பரிதாபமா இருக்குது காலில் செருப்பு கிடையாது அரைகுறை ஆடை எந்த அளவுக்கு நான் அறிவிப்பாளர் சொல்றாரு நிர்வாண ஆடை தான் ஒண்ணுமே இல்லை பாவம் அவ்வளவு பிரிந்து போன கிழிந்து போன ஆடைகள் பார்த்து கண்கலங்கிட்டாங்க உடனே சொன்னாங்க யாருக்க யாராவது இவங்களுக்கு தர்மம் செய்யுங்கன்னு சொல்லி மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தாங்க அஞ்சு ரூபா பத்து ரூபா மாதிரி ஒரு தீனார் ஒரு கிரகம் சொல்லி பெருமானாருக்கு சங்கடம் இவ்வளவு பெரிய ஏழைகள் கூட்டம் வந்திருக்கிறாங்க அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு கொடுக்கறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் அந்த அழுத்தம் சொன்னாங்க யாராவது கொடுங்க நல்ல தர்மம் கொடுங்கன்னு சொல்லி ஒரு சஹாவி வீட்டில் போய் ஒரு பெரிய பைய சுக்கிட்டு வந்தார் எந்த அளவுக்குன்னா அந்த பைய அவரால் தூக்க முடியல கொண்டு வந்து அந்த ஏழைகளுக்கு கொட்டுனர் விசில்லாம் சொன்னாங்க அவருக்கு பின்னால எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க எல்லாம் வந்து கொட்டிட்டாங்க ஒரு பெரிய புலியல் ஆயிடுச்சு இப்ப சொன்னாங்க யார் இஸ்லாமத்தில் ஒரு நல்ல காரியத்தை முதல்ல துவங்கி வைக்கிறாரோ ஏன்னா முதல்ல அஞ்சு ரூபா பத்து ரூபாயா போட்டுட்டு இருந்தாங்க இவர் பெரிய மூட்டையை கொண்டு வந்து கொடுத்துட்டாரு யார் இஸ்லாத்துல ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிச்சு வைக்கிறாரோ அவருக்கு பின்னால் யாரெல்லாம் அந்த காரியத்தை செஞ்சாங்களோ அவங்களுடைய கூலி எல்லாம் அவருக்கு சேர்க்க உண்டு சொன்னாங்க அருமையானவர்கள் இப்படித்தான் தலைவருடைய தகுதி என்பது இதுதான் ஏழை எளிய மக்களை நேசிக்கணும் நாம் அதை காத்து இருக்கலாம் வசதி இருக்கலாம் செல்வம் இருக்கலாம் ஏழைகளை பார்த்தா அனாதை குழந்தைகளை பார்த்தா தடவி கொடுங்க அவனுடைய தலையில் பெருமானார் செல்லதான் சொல்லுவாங்க ஒரு அனாதையினுடைய தலையை தடவி கொடுத்தீங்கன்னா உங்கள் விரல்கள் எத்தனை நுனியில் படுகிறதோ ஒவ்வொரு முடிக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படும் இன்னைக்கு நம்மள்கிட்ட அந்த குணம் நம்மள்கிட்ட இல்லை நாம் முஸ்லீம் அல்லாதவர்களை எதிர்பார்க்கிறோம் இது பெருமானார் காட்சிய தலைவருக்கான அங்கீகாரம் பெருமானார் செல்லதான் இருக்கின்ற காலத்துக்கு பிறகு அவங்க பார்த்துடைய காலத்தில் தனக்கு பிறகு அவங்க ஹயாத்தா வாழும்போது அடுத்த ஜனாதிபதி யாரு அடுத்த தலைவர் யாருன்னு சொல்லலை வெளிப்படையா சொல்லல மறைமுகமாக சொல்லியிருந்தாங்க தனக்கு பிறகு யார் அப்படிங்கறத வெளிப்படையா சொல்லக்கூடாது எனக்கு பிறகு அபுபக்கர் தான் சொல்லலை ஆனால் அவனுடைய செயல்பாடுகள் அதைத்தான் காட்டுச்சு அடுத்த அபுபக்கர் தான் ஹலீஃபாவாக வர வேண்டும் என்று அதற்கு நிறைய ஆதாரங்கள் இப்போது நாம் அதை சொல்ல வேண்டிய தருணம் அல்ல இது பெருமானார் செல்லா அலிசன் அவர்கள் ஒபாத்தாகிவிட்டார்கள் அடுத்த தலைவர் யாரு அடுத்த ஹலீஃபா யாரு தேர்வு செய்யணும் அன்சாரிகளை பத்தி நமக்கு தெரியும் நிறைய தீனு ஒளி இஸ்லாத்துக்காக கொடுத்தவங்க நிறைய வாதி இறைச்சவங்க அவங்க தான் முஸ்லீம்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர்கள் அந்த அன்சாரிகளுக்கெல்லாம் ஒரு ஆசை நாம தானே தூதருக்கு இங்கு இடம் அளித்தோம் நாம தானே முஸ்லீம்களுக்கு இடம் அளித்தோம் நம்முடைய மண்ணில் தான் இந்த இஸ்லாம் இந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கிறது அப்ப அடுத்த ஆட்சி நம்ம கையில தானே இருக்கணும் நம்ம தலைவராக இருக்கணும் இந்த ஆசை வர்றதுல ஒன்றும் தப்பு இல்லை ஆசை வருவது நினாங்கில அங்க உள்ள ஒரு தோட்டத்துல என்ன செய்ய அனுசாரிகள் இருக்க போறது நீங்க தான் இருப்பீங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசி முடிவு செஞ்சிட்டு இருக்கிறாங்க இந்த செய்தி ஹசரத் தபுமர் எல்லா பெரிய சகாபாக்களுக்கும் வருது அன்சாரிகள் இப்படி கூடி பேசுறாங்கன்னு சொல்லி உடனே எல்லாரும் அங்கே வர்றாங்க அந்த இடத்துக்கு வர்றான் வந்து சொன்னாங்க என்ன நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நாங்கள் அடுத்த ஜனாதிபதியை தேர்வு செய்கிறோம் அடுத்த அதிபரை தேர்வு செய்கிறோம் நாங்கள் தானே இஸ்லாத்துக்காக எல்லாம் செஞ்சோம் நாங்கள் தான் நவீன அங்கீகரித்தோம் நாங்கள் தான் இந்த நாட்டை இடம் கொடுத்தோம் அவனுடைய சிறப்புகளை சொன்னாங்க இதையெல்லாம் நிதானமாக கேட்டுவிட்டு அவுபக்கரதீர்தான் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் சொன்னது எல்லாம் உண்மைதான் எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நீங்கள் அதிபராக ஹலீஃபாவாக வர முடியாதுன்னு சொன்னாங்க அதுக்கு காரணம் சொன்னாங்க அரபுகள் குறைசிகளை தான் ஏற்றுக்குவாங்க குறைசிகள் தலைவராக வந்தால் தான் ஏற்றுக்குவாங்க வேற யாரையும் தலைவராக ஏற்றுக்க மாட்டாங்க உங்க பொறுப்புல கொடுத்தோம்னு சொன்னால் அரபுகளுக்கு மத்தியில் மறுபடியும் அறியாமை காலத்தை கூட பிளவுகள் வரும் மறுபடியும் சண்டைகள் வரும் நீங்கள் அதை விரும்புறீங்களான்னு அப்ப அந்த மக்கள் புரிந்துகிட்டாங்க அந்த அன்சாரிகள் உடனே அபுபக்கர் பேச்சுல ஒரு நீண்ட உரை அதுல இருக்கிற நியாயங்களை வழங்கிக்கிட்டாங்க அப்படியானா என்ன சொல்றீங்க இருந்து தான் ஒருவர் தலைவராக வர வேண்டும் அந்த குறைசியில் யார் தலைவராக வர்றது உமர் தான் சொன்னாங்க ஏதோ அபுபக்கர் இருக்கிறாங்களே அவங்களே தலைவராக்கிடுவோம் ஏன்னா பெருமான சரதா அலிசன் அவர்கள் தன்னுடைய ஹயாத்துல தனக்கு யாரை இமாமாக நியமித்தாங்க அபுபக்கர் அவங்கள பெருமான நோய்வாய்ப்பட்ட காலத்துலான்னு சொல்லி ஒரு மனதாக அபுபக்கரது இல்லாதவர்களை தேர்வு செஞ்சாங்க சலீகாவாக ஆன பிறகு மக்களிடத்துல ஒரு உரை நிகழ்த்தினான் ஒரு அழகான உரை நிகழ்த்தினாங்க அந்த உரையில அவங்க சொன்ன வார்த்தை அதுதான் நான் வந்து ஏழை எறிய மக்கள் பலவீனமான மக்கள் அவங்களுடைய உரிமைகளுக்காகத்தான் நான் போராடுவேன்னு சொன்னாங்க முதல்ல சொன்ன வார்த்தை அதுதான் ஏழை மக்கள் அவங்க என்னுடைய அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள் அவங்களுக்கு எந்த அநீதி இழைக்கப்படாதுன்னு உத்தரவாதம் கொடுத்தாங்க அதே தான் ரொம்ப எளிமையாக வாழ்ந்தாங்க அவங்க பணக்காரர் பெரிய பணக்காரதாக இருந்தாங்க அவங்க மௌத்தாகிற நேரத்தில் மரணிக்கிற நேரத்தில் அவங்க என்னென்ன விட்டுட்டு போனாங்க என்னென்ன இருக்குது பார்த்தாங்க ஒரே ஒரு அடிமை அதில் தகுப்புக்கிற வீட்டு குழந்தைகளையெல்லாம் தூக்கி சுமக்கிற ஒரு அடிமை இன்னொன்று அவனுடைய தோட்டங்களுக்கு நீர் பாய்ச்சுகிற ஒரு ஒட்டகம் இந்த ரெண்டு தான் உபக்கிரமான முட்டை இருக்குது என்ன சொன்னாங்க மூத்தாகிற நேரத்தில் இந்த ரெண்டும் கூட என்னுடைய குடும்பத்திற்கு வேண்டாம் நீங்கள் அடுத்த சலீபாவாக வரப்போகிற உமர் அவருடன் சென்று இந்த ரெண்டையும் ஒப்படைச்சு இதை வைத்தல் மாலை சேர்க்க சொல்லுங்கள் ஒரு அடிமையும் ஒரு ஒட்டகமும் வைத்தூர் மாலை சேர்க்க சொல்லுங்க இந்த ரெண்டை முள்ளு போய் ஆட்டை கொடுக்குறாங்க அது எடுத்து உமரட்டை கொடுக்குறாங்க அபுபக்கரவங்கள்ட்ட கொடுக்க சொன்னாங்க உமர் தான் அப்படியே அழுதாங்க சொன்னாங்க அவுபக்கர் அவர்கள் பின்னால் வரக்கூடிய எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க பின்னால் வரக்கூடிய எல்லாருக்கும் சிரமத்தை கொடுத்துட்டாங்க இனி நானும் அடுத்த அப்படிதான் இருந்தாகணும் நானும் அதை எளிமையை தான் கடைபிடித்தாக வேண்டும் எந்த அகுபுக்கிறதான் இறக்கும்போது ஒரு மாபெரும் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் ஒட்டகமும் ஒரு அடிமையும் ஆகிறவரு அரசியல் பேசினா பிரச்சனை ஆகி போயிடுது எப்படி இருந்தாலும் கொஞ்சம் பாருங்க அதுக்கப்புறம் இறக்கும்போது எத்தனை சொத்து இருக்குதுன்னு பாருங்க இங்க இருந்தே வாங்க பெரிய மட்டத்துக்கு எல்லாம் போக வேண்டாம் முஸ்லிம்கள் எல்லாம் காசு காசு எல்லாம் தொட்டுதான் இந்த அளவுக்கு ஆய்ஃபுன்றைக்கு தலைமை என்பது பொறுப்பு என்பது அதிகாரம் என்பது பணத்துக்கு பெயரிதான் இடத்துல ஒண்ணுமே கிடையாது வாழ்க்கை பனிரெண்டு பதிமூணு வருட ஆட்சி காலம் எப்படி ஆட்சி செஞ்சாங்க ஒரு நாள் ஜும்மா தொலகிக்கு தாமதமா வந்துட்டாங்க தாமதம் மக்கள் கேட்டாங்க ஹலீஃபா அவர்களையும் சொன்னாங்க என்ன இருக்கிறது இந்த ஒரே ஒரு ஆட தான் சொன்னாங்க இதை கழிவுறதுலே போச்சு இதை துணித்து துவைச்சு இதை போடணும் இதை தான் போட்டு வர்றதுல தாமதமா போச்சு ஆட்சிங்கிறது எவ்வளவு பறந்து விரிந்த ஆட்சி அவனுடைய காலத்துலதான் ஈராக் வெற்றி கொள்ளப்படுது அவனுடைய காலத்துல ரோம் வெற்றி கொள்ளப்படுது இவ்வளவு பறந்து விரிந்த ஆட்சிக்கு சொந்தக்காரன் ஜும்மா அன்னைக்கு விசேஷமான ஒரு ஆடை கிடையாது இப்போ எளிமையை பற்றி பேசலாம் ஆடம்பரம் வேண்டான்னு பேசினா ரொம்ப சங்கடப்படுறேன் நாமம் நானும் வந்து எளிமையாலாம் இல்லை வர்றதுக்காக நடிதான் நம்ம சொல்றது எதை நாம் சொல்கிறோமோ குறைஞ்சது கொஞ்சமாவது நம்மள்டையும் வரட்டும் இது கரெக்டாக வந்து நான் ரொம்ப எளிமையாக இருக்கிறேன் உங்கள்ட்ட நான் இல்லைங்கிற இடத்துல அல்ல நம்ம எல்லாரும் இந்த மாற்றத்திற்கு கொஞ்சமாவது வருவோமே அதில் அவுபொக்கிற மாதிரி இல்லாவிட்டாலும் உமர் மாதிரி இல்லாவிட்டாலும் கொஞ்சமாவது இந்த மாற்றத்திற்கு வருவோம் அதுக்காக வந்து அவ்வளோ பெரிய அதிகாரம் கையில் இருக்குது நான் சொல்ல வர்றது உங்கள்கிட்ட பணம் இருக்கிறதுனால ஆடம்பரமாக தான் வாழணும் தேவையில்லை பணம் இருக்கிறதுனால பிரம்மாண்ட வீடாக தான் இருக்கணுங்கிற பணம் இருந்தாலும் எளிமையான வீட்டில் இருக்கலாம் பணம் இருந்தாலும் எளிமையான சாப்பாடு சாப்பிடலாம் இப்படிதான் இருந்தாங்க ரசுல்சல் உள்ளவர்கள் இப்படித்தான் இருந்தாங்க அம்புக்கர் அவர்கள் இப்படித்தான் இருந்தாங்க அமர் ரத்தியுல்லான் அவர்கள் இந்த ீஃபாக்கள் தான் உண்மையான தலைவர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை தான் உலகம் முஸ்லிம்கள் இந்த உலகத்துக்கு கொடுத்தான் இஸ்லாமிய ஆட்சி காலத்துல ஹலீஃபாக்கள் காலத்துல மத ஒற்றுமை அன்னைக்கு யார் இருந்தாங்க இஸ்லாமிய நாட்டுல யூத கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க இன்னைக்கு சிரியாவில் அல் ஜாமியல் உமவியின்னு ஒரு பெரிய பள்ளி இருக்குது சிரியா போறவங்க அந்த பள்ளியை பார்க்காம வரமாட்டாங்க சொல்ல போனா அந்த பள்ளியை பார்க்காம வர்றது எல்லா வரலாற்று அடையாள சினங்களும் எங்கே இருக்குன்னா அங்கே சிரியாவில் தான் இருக்குது ஜிமெஸ்கில் தான் இருக்குது டமாஸ்கஸில் தான் இருக்குது அங்கே இருக்கிற ஒரு மகத்தான பள்ளி அல்ஜாமியல் உமவி உமையாக்கல் கட்டிய பள்ளின்னு சொல்லி இந்த பள்ளியினுடைய வரலாற்று நீங்கள் பார்த்தீங்கன்னு ஆச்சரியமான வரலாறு ஒரு காலகட்டத்தில் அந்த பள்ளியினுடைய அது ஒரு பொது வழிபாட்டுத் அதனுடைய ஒரு பகுதி கிறிஸ்தவர்களுடைய வழிபாட்டு அதனுடைய ஒரு பகுதி முஸ்லீம்கள் கொடுக்குற இவங்களுக்கு ஒரு தனிவாசல் அவங்களுக்கு ஒரு தனிவாசல் கட்டடம் ஒண்ணு ஒரே கட்டடம் ஒரே கட்டடத்தில் ரெண்டு மதத்தை வழிபடுவாங்க எந்த சட்டையும் சண்டையும் கிடையாது எந்த விதமான சச்சரவும் இல்லை அப்படி செய்யலாமா அப்படி கூடுமா அது ஒரே பள்ளியில ஒரு பகுதியில் கிறிஸ்தவர்கள் ஒரு பகுதியில் முஸ்லிம்கள் இப்ப அன்னைக்கு சொன்னாங்க கூடும் தவறு இல்லை ஏன்னா நம்ம விசா ஆலயத்தில் அவங்க சந்திப்பதற்காக பதினாலு கிறிஸ்தவர்கள் நஜரான் பகுதியில் இருந்து வந்தாங்க நஜரால இருந்து பதினாலு கிறிஸ்தவர்கள் அவங்களை சந்திக்க வந்தாங்க பெருமானாரோடு பேசும்போது அவங்களுடைய கிறிஸ்தவர்களுடைய வழிபாட்டு நேரம் வந்துடுச்சு அவங்களும் அந்த காலத்தில் தொழுவாங்க கிறிஸ்தவர்களும் தொழுவாங்க தொலக இருந்துச்சு அப்போ அவங்க சொன்னாங்க நாங்கள் தொழுதுட்டு வர்றோம்னு வெளியே போனாங்க பெருமானார் சொன்னாங்க இதோ எங்கள் பள்ளியிலே ஒரு ஓரமாக தொழுவுங்கன்னு சொன்னாங்க பெருமானாருடைய பள்ளியில கிறிஸ்தவர்கள் தொழுதார்கள் இதான் இந்த மார்க்கம் இந்த மார்க்கத்தினுடைய முன்னோடிகள் பிற மதங்களையும் மத உணர்வுகளையும் எப்படி மதித்தாங்க இங்கே சிறுக்குக்கு மட்டும்தான் இடம் இல்லை இணைமைப்புக்கு இடம் இல்லை இங்கே உள்ள கொண்டு வந்து சிறை வைக்க இடம் இல்லை அதை மார்க்க அங்கே இருக்கிறது ஒரு வழிபாடுங்கிற முறையில் அவங்க சொல்ல அனுமதி கேட்டாங்க சுல்சரமாக ஒரு ஓரமாக தொழுதுங்க நாங்கள் ஆனால் இத்தனைக்கு அவங்க திபிலா வேறு கிறிஸ்தவர்களுடைய கிபிலா வேறு மஸ்ஜிதின் நபர்களுடைய கிபிலா வேறு ஆனால் அவங்க ஒரு திபிலாவை நோக்கி சொல்கிறாங்க முஸ்லிம்கள் இன்னொரு கிபிலாவை நோக்கி சொல்லுறாங்க இப்ப பார்த்தாங்க பெருமானாருடைய மசிதில் கிறிஸ்தவர்கள் தொலை அனுமதி ஒரே கட்டடத்தில் ஒரு பகுதியில் கிறிஸ்தவர்கள் ஒரு பகுதியில் முஸ்லிம்கள் இது எங்க நடந்து ஜாமியில் நடந்துச்சு இன்றைக்கும் அந்த வரலாற்று சிறப்புமிக்க பள்ளி சரியால இருக்குது ஏன்னா இந்த சமீப கால அந்த பகுதியினுடைய பல பகுதி இதில் சொல்றாங்க மிகப்பெரிய வரலாற்று பள்ளி அது ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சாங்கன்னா கிறிஸ்தவர்கள் எங்களுக்கு இந்த இடம் பத்தாததுனால முஸ்லீம்கிட்ட சொன்னாங்க நீங்களே இந்த பகுதியை வச்சுக்கங்கட்டான் யார் கிறிஸ்தவர்கள் நீங்க முருசா வச்சுக்கோங்க நாங்கள் வேற இடத்த எடுத்துக்கிறோம்னு சொல்லி அதுக்கப்புறம் கிறிஸ்தவர்கள் வேற பகுதிக்கு போனாங்க இதுதான் இஸ்லாமிய நாட்டில் மத மத நல்லிணக்கம் என்பது இப்படி இருந்தது யாருடைய உணர்வை முஸ்லீம்கள் எந்த காலத்திலும் காயப்படுத்தியது கிடையாது ஆனால் இன்றைய மேற்கத்திய உலகம் கிறிஸ்த யூதர்களுடைய தூண்டுதலால் எந்த அளவுக்கு நம்மை காயப்படுத்துகிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் ரெண்டு மதத்தவரும் ஒரு வழிபாட்டத்தில் சொல்லுறாங்க அது மட்டும் இல்லை இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா அந்த காலத்தில் பெரிய பெரிய இமாம்கள் யூத கிறிஸ்தவர்கள்டையும் படிச்சிருக்கிறான் அவங்கள்ட்ட தேவையான விஷயத்த போய் அவங்கள்ட்ட படிச்சிருக்கிறாங்க ஒரு பெரிய முகசீர் முகாத்திர ஒரு அவரை பத்தி வருது அவர் குராணத்தின் விரிவுரையாளர் யூத கிறிஸ்தவர்கள்ட்ட போய் படிச்சாங்க யூத கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கிட்ட வந்து படிச்சிருக்கிறாங்க ஒருவருடைய ஜனாதாரம் மற்றவங்க கலந்துக்குவாங்க சில இமான் இறந்தபோது முஸ்லிம்களுடைய எண்ணிக்கைக்கு நிகராக யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இருந்தாங்க முஸ்லிம்களுடைய எண்ணிக்கைக்கு நிகராக சில நேரங்களில் ஏதாவது சோதனை வந்துச்சுன்னு சொன்னால் மூணு பேரும் வந்துடுவாங்களா ஒரே இடத்துக்கு முஸ்லிம்கள் குரானோடு வருவாங்க யூதர்கள் தவராத்தை கொண்டுட்டு வருவாங்க கிறிஸ்தவர்கள் இந்தியில கொண்டுட்டு வருவாங்க எல்லாரும் வந்து ஒரே இடத்துல துவா செய்வாங்க அவங்கவுங்க வேதத்தை வச்சு முஸ்லிம்கள் இஞ்சியில நீக்கு யூதர்கள் முஸ்லிம்களுடைய ஆட்சி முஸ்லிம்களுடைய ஆட்சியில எல்லா மதத்தவரும் அவருடைய வேதத்தை வைத்து கொண்டு அல்லாட்ட துவா செஞ்சாங்க யார்தான் இந்த கஷ்டத்தை நீக்கும் சொல் இப்படி ஒரு சமய நல்லிணக்கம் ஒரு மத இணக்கத்தை உலக வரலாற்றிலும் வாக்கவே முடியாது இதையெல்லாம் திட்டமிட்டு இந்த வரலாறுகளை மறைச்சாங்க இந்த வரலாறுகளை அளித்தாங்க நமக்கும் படிப்புல வரலாற்றை அறிவதில் ஆர்வம் இல்லாத ஒரு சமூகம் உலகத்தை ஏமாத்துறது அவங்களுக்கு வசதியாக போச்சு ரொம்ப வசதியாக போச்சு உண்மாவது இந்த நாட்டை ஆண்ட மொகலாயர்கள் அவங்க மேலேயும் ஆயிரம் குறைகள் இருக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் இந்துக்களுடைய உணர்வுகளை அவங்க புண்படுத்தியது கிடையாது உணர்வுகளை முகலாய மன்னர்களும் ஆயிரம் குறைகள் இருக்குது வரலாற்று பூர்வமான ஆதாரம் இருக்குது பாபரை செய்தி வருகிறது எழுதியவர் ஒரு முஸ்லீம் அல்லாதவர் தான் பாபர் தன்னுடைய மகனுக்கும் சொன்னார் எந்த பகுதியில இந்துக்கள் பசுவை தெய்வமாக கும்பிடுகிறார்களோ அந்த பகுதியில நீ பசுவை அறுத்து அவங்களுடைய மனசை காயப்படுத்தாதுன்னு சொல்லுங்க எந்த பகுதியில் பசு அவங்க தெய்வமாக கும்பிடுறாங்களோ அவங்க பார்க்குற மாதிரி அறுக்காதுன்னு சொல்லுங்க இதைத்தான் நம்மளும் சொல்லணும் நம்ம பசங்க என்ன செய்யறாங்க ஈது வந்தா மாட்டை அறுத்து வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்பில் போட்டு விடுறது பாடுறா நாங்கள் செய்வோம் இது அவங்கள காயப்படுத்துறது நம்ம ரகசியமாக செய்யறோம் அல்லாவுக்காக செய்யறோம் அது எல்லாவுக்கு தெரியணும் நம்ம மாடை அறுக்கிறத படுக்கை போட்டு அறுக்கிறத அதை வீடியோ எடுத்து அதை எல்லா தலங்களிலும் பரப்புறது இத பார்க்க கூடிய அவங்களுக்கு கோவம் ஏற்கனவே நாட்டின் பிரச்சனை இருக்கிற ஆட்சி எப்படிப்பட்டது தெரியும் ஆனாலும் நினைக்கிறோம் இது மார்க்கத்துல முதல்ல அனுமதி கிடையாது தெய்வமா நினைக்கிறாங்க அது தவறுங்கறதெல்லாம் வேறு விஷயம் மாட்டை தெய்வமா கும்பிடுறது தவறு அது நமக்கு சம்மதம் இல்லை ஆனா அதே நேரத்தில் நம்முடைய உணர்வு மதிக்க வேண்டும் அதைத்தான் பாபரும் சொன்னாரு தன்னுடைய மகனுக்கு அதை கடிதம் போய் அப்படிப்பட்ட பாபர் ஒரு கோயிலை இடித்து எப்படி ஒரு கொள்ளியாசல கட்டுவார் அருமையானவர்களை நாம் எடுத்துக்கொண்ட விஷயம் தலைவர்கள் என்பவர்கள் எல்லா மதத்தினரையும் மதிக்க வேண்டும் மத உணர்வுகளை மதிக்க வேண்டும் ஏழை எளிய மக்களுடைய உணர்வுகளை மதிக்கணும் எளிமையான வாழ்க்கை வாழ வேண்டும் இந்த மூன்று தான் தலைமைக்கான அதிபதி அப்படிப்பட்ட அந்த தலைமையில்தான் முஸ்லிம்கள் பல்லாண்டு காலங்கள் ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் அவங்களோட சின்ன சின்ன குறைகள் நிறைய இந்த அடிப்படை விஷயத்தில் அவங்க எந்த காலமும் மாறுபட்டதில்லை எனவே அல்லாஹாலா இது மாதிரியான நல்ல தலைவர்களை உலகத்துக்கு தரணும் இந்தியா போன்ற நாட்டுக்கும் அல்லாஹாலா தரணும் இப்போது இருக்கிற ஆட்சியாளர்கள் இவர்களுடைய தீவிரவாத போக்கு மத தீவிரவாதம் இதிலிருந்தெல்லாம் எல்லாம் வந்து அல்லாஹ் மனித இனத்தை பாதுகாக்க வேண்டும் எல்லாம் அல்லாஹ் முஸ்லீம்களுக்கும் வரலாறுகளை அறிந்து எல்லா மக்களுக்கும் இஸ்லாமத்தினுடைய அழகிய போதனைகளை எடுத்து தாவா செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பினை வல்லா தந்தருவான கடைநல்லூரில் இருந்து ஒரு